அவர்கள் கூறியதாவது நபி அலஹி வசல்ல மக்காவை வெற்றி கொண்டு மக்காவிற்கு வந்த போது காபாவின் சாவியை வைத்திருந்த உஸ்மான் அலி அல்லாஹும் அவர்களை அழைத்தனர் அவர் காபாவின் வாசலை திறந்தார் நபிசலாஹூ அலஹி வசல்லம் அவர்களும் பிலால் அதி அல்லாஹும் அவர்கள் உசாமா பின் சயித் அலி அல்லாஹும் அவர்கள் உஸ்மான் பின் தலஹார் அலி அல்லாஹும் அவர்கள் ஆகியோரும் உள்ளே சென்று கதவை விட்டனர் சிறிது நேரம் கழித்து வெளியே வந்தனர் நான் விரைந்து சென்று பிலால் அலி அல்லாஹும் அவர்களிடம் நபிசல்லாகும் அலிஹிசல்லம் அவர்கள் அதில் தொழுதார்களா என்று கேட்டேன் தொழுதார்கள் என்று பிலால் சொன்னார் எந்த இடத்தில் என்று கேட்டதற்கு இரண்டு தூண்களுக்கிடையே என்று கூறினார் எத்தனை ரகாதுகள் தொழுதார்கள் என்று கேட்க தவறிவிட்டேன்